வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நான் என்ற உணர்ச்சியே பிரச்சனை அதை வலிமைப்படுத்தாதீர்கள் எந்த சண்டையையும் உருவாக்காதீர்கள் ஆம் நான் என்ற உணர்ச்சியே பிரச்சனை தான் அதை வலிமைப்படுத்தாதீர்கள் எந்த சண்டையையும் உருவாக்காதீர்கள் என்கிறார் சீஷோ நன்றி வணக்கம்